சீரராச்சல் உன்போல் சேர்கவே என் ஆசான் வீரராக பார்க்கப் போக அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமான் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சிதகம் தொடர்புநியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திருமதி விஜயலட்சுமி நாராயணன் அவர்களே திரு பி ராமன் அவர்களே திருமதி மல்லிகா மோகனன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஐந்து ஸ்லோகங்கள் முடிந்திருக்கின்றன ஆறாவது ஸ்லோகம் என்று பார்க்க இருக்கிறோம் அங்கிரி பாணீன பிரணிபி அபகணை கர்கஹ அவஷான் தீர்கவுஹி புனரபி டட்டயதி ஏக்க உல்லாஹயண்ணய தர்மாசோஸ்த ஓ அந்த நிர்விக் தத்தார்காக இந்த ஸ்லோகம் குஷ்டரோகத்தை குணப்படுத்தும் ஸ்லோகமாக பெரியவர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதை பாடிய மயூரகவி இந்த ஸ்லோகத்திலேயே இது குஷ்டரோகத்தை போக்கும் எழுதியிருக்கிறார் இதுல சம்ஸ்கிருதத்தில் நாலாவது க இருக்கு அது நிறைய முறை வரும்படியாக இந்த ஸ்லோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த க என்ற உச்சரிப்பே உங்களுக்கு அந்த நோய்களை விரட்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உக்ரமாக இருக்கும்படி இவர் அமைத்திருக்கிறார் இதனுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னா அதாவது நசிந்து போன அழிந்து போன ஜீர்ணமாகி போன குஷ்டரோகிகளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம் ஒழுங்கா கைகள் இருக்கிறதுனால குஷ்டரோகத்தினுடைய கொடுமை என்னன்னு தெரியல குஷ்டரோகம் ரொம்ப முற்றி போனவர்களுடைய கை விரல்கள் எல்லாம் அப்படியே இற்று இற்று விழும் மூக்கு பாதி இருக்காது காது பாதி இருக்காது இருந்திருந்தாப்புல கையினுடைய பாகங்கள் காலுடைய பாகங்கள்லாம் அப்படியே மெழுகுதிரி உருகி விழுகிற மாதிரி விடும் ரொம்ப கொடுமையான நோய் அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் இன்டாக்டா இருக்கும்படி பகவான் ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை இந்த உடம்புக்குள்ளே படைத்திருக்கிறான் இந்த தோலை இருக்கமா கேப் இல்லாம பிடிச்சிருக்கிறது ஒரு உறுப்போட உறுப்பு சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய அந்த பிராணம் குஷ்டரோகம்ங்கிற வியாதி வந்தால் என்னாகும்னா அது செத்து போயிடுது அப்போ சேர்த்து பிடிச்சிருக்கிற அந்த சக்தி போன உடனே உடலுடைய உறுப்புகள் எல்லாம் அழுகி அழுகி விழும் அது வந்து அந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு மருந்து பகவானுடைய கருணை ஒன்றுதான் இன்னைக்கு எம்டிடினு ஒரு மாத்திரை சொல்றாங்க தொழுநோய் தடுப்பு வாரியத்திலே ஆரம்ப கட்டத்தில் வந்துவிட்டால் குஷ்டரோகத்தை தடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இதை நான் மறுக்கவில்லை ஆனாலும் குஷ்டரோகம் ஒரு எல்லைக்கு மீறி போறபோது அது தெய்வ கிருபையால் மட்டுமே குணமாக்கப்படும் காரணம் என்ன என்றால் குஷ்டரோகத்துக்கான கிருமிகள் நம்ம எல்லார் உடம்புலையும் இப்பவே இருக்கு ஆனா அதை எதிர்க்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்கு நாம் ரொம்ப பெரிய பாவம் பண்ணுகிற போது அல்லது பாவத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் வருகிற போது அந்த எதிர்ப்பு சக்திக்கான அணுக்கள் தம் எதிர்ப்பு சக்தியை எழுந்து விடுகின்றன உறக்க நிலையில் இருக்கும் அந்த குஷ்டரோகத்தின் அணுக்கள் விளித்துக் கொள்ளுகின்றன உடனடியாக நம்முடைய உடம்புல அந்த வியாதி பரவுது இந்த குஷ்டரோகத்துக்கு தம்பியா இன்னொரு வியாதியை சொல்லலாம்னா மேகம் மது மேகம் மேக நீர்னு ஒன்று அது கருப்பா பறந்துச்சுன்னா அரிப்பு எவ்வளவு அறிக்கும் சொரிய சொரிய சுகமா இருக்கும் சில பேர் தகரடப்பா வச்சு சொறிவாங்க சில பேர் இரும்பு ஆணியை வச்சு சொறிவாங்க அப்பவும் உங்களுக்கு அரிப்பு போதாது ஒரு பக்கம் சொறிய சொரிய ஒரு பக்கம் தோல் பிஞ்சு பிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்தும் கூட அவங்க நிறுத்த மாட்டாங்க அவ்வளவு உடம்பு உறுப்புகள் இற்று இற்று விடக்கூடிய ஒரு வகை துர்நீர் இரத்திலே கலந்து விடுகிறது அதை வேற விதமா டயக்னோஸ் பண்றாங்க ஆனா ஆயுர்வேதத்துல சித்தா வைத்தியத்துல என்ன சொல்றாங்கன்னா இரத்தத்துல ஒரு துர்நீர் கலந்து அப்படி ஆகிவிடுகிறது அந்த நீரை வெளியேற்றணும் அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து கூட தனியே தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளதல்ல பகவானுடைய கிருபை இருந்தால் அது குணமாகும் இல்லாட்டி குணமாகாது இதெல்லாம் கர்ம வினை நோய்கள்னு சொல்றது ஒருத்தனுடைய கர்ம வினை வந்துருச்சுன்னு சொன்ன ரொம்ப போராத காலம் இவன் வந்து இதை அனுபவிச்சு தான் தீரணும் ஏன்னா உலகியல் வாழ்க்கையில எல்லா சுகமும் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படையா எது தேவைன்னா ஆரோக்கியமான உடம்பு உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்கு நாலு இட்லி வாங்கி சாப்பிடணுனா கூட உங்களுக்கு ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் தான் சாப்பிட முடியும் டாக்டர் வந்து இந்த இட்லிங்கிற பலகாரம் உங்களுக்கு ஆகாதுங்க குறிப்பாக சட்னி சாம்பார் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாருனா நீங்கள் பையில் பத்து ரூபா வச்சுருந்தேன் என்ன பிரயோஜனம் பத்தாயிரம் ரூபா வச்சுருந்தேன் என்ன பிரயோஜனம் உலக வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா வியாதி இல்லாத வாழ்வு நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம்னா அதனால் நாம் ஒரு வாழ்க்கை நடத்துகிற போது பயந்து பயந்து வாழ பாவத்துக்கு பயந்து வாழ வேண்டும் பகவானுக்கு பயந்து வாழ வேண்டும் நாம சொல்ற ஒரு வார்த்தை செய்கிற ஒரு செய்கை என்ன ரியாக்ஷனை உண்டு பண்ணும் அப்படிங்கிற சிந்தையோடு வாழ வேண்டும் இஷ்டப்படி எதுவும் பேசலாம் எதுவும் செய்யலாம் அப்படின்னு வாழ்றவனுடைய வாழ்க்கையை பகவான் முடக்குவதற்கு இந்த நோயை ஒரு கருவியாக வைத்திருக்கிறான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது அவர்கள் தங்கள் செல்வத்தை எல்லாம் வார் இறைத்திருக்கிறார்கள் அவர்கள் பண்ணாத மருத்துவ செலவில்லை போகாத நாடில்லை பார்க்காத வைத்தியர் இல்லை ஆனால் அந்த நோய் மட்டும் அவர்கள் மட்டும் போகவில்லை அதனால பணத்தினால வைத்திய இந்த நோயை குணப்படுத்திடலாம்னு நினைக்காதீங்க அது முடியவே முடியாது அதனால இந்த ஒரு ஸ்லோகம் குஷ்ணரோகத்துக்கு என்று ஸ்பெஷலா ஏற்பட்டது இந்த பாடின மயூரகவிக்கே சருமத்துல தோல்ல ஒரு வியாதி இருந்தது அது என்ன வியாதின்னு தெரியல ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் ஒருவேளை அது குஷ்டத்தினுடைய ஆரம்ப நிலையாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் கூரநாராயண ஜீயர் சுதர்சன சதகம் பாடியது இந்த குஷ்டரோகம் போறதுக்கு தான் ஒருத்தருக்காக பாடினார் இந்த குஷ்டரோகம் போயிடுச்ச உடனே அதனால இந்த குஷ்டரோகம் நமக்கு வரல அப்படின்னு தென்னாவட்டா இருக்காதிங்க எந்த வியாதி யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது நேற்று முந்தாணியத்து வரைக்கும் நல்லா ஆரோக்கியமா பார்த்த ஒரு நபர் இன்று கால்களை இழந்து ஊன்றுகோலிலே நடந்து வருச்சி பெறதுக்காக வராம இருக்கிறது நாராயண பட்டத்தில் எதுக்காக நாராயணியம் பாடினார் அவருக்கு வாத நோய் நிக்க முடியாது நடக்க முடியாது எழுத முடியாது பேச முடியாது அப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு கேரளாவுக்கு மிஞ்சின வைத்திய ஸ்தானமா கேரளாவில் எவ்வளவு ஆயுர்வேதம் எவ்வளவு சித்த வைத்தியம் இருக்கு எந்த வைத்தியத்தாலேயும் நாராயண பட்டத்திலேயே குணப்படுத்த முடியலையே கடைசியில குருவாயூர் பண்ண நோக்கிய அவர் வந்து நாராயணியம் பாடித்தான் அந்த நோயிலிருந்து தப்பித்தார் நம்ம காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகர சுவாமியில் அடிக்கடி ஜனங்களுக்கு இதை சொல்லுவார் நாராயணத்தை வாங்கி வச்சுக்கோங்க அதை பாராயணம் பண்ணுங்க ஏதாவது ஒரு ஸ்லோகமாவது படிங்க உங்க வீட்டில வியாதி வராதுன்னு நாம ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் நம்ம நாராயணிய படித்தோம் அந்த நாராயணியத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து கைகண்ட பலன் கொடுத்தது அதுபோல இந்த சூரிய சதகமானது தீராத வியாதிகளை தீர்ப்பதற்கு பெயர் பெற்றது எந்த வியாதியா இருந்தாலும் நம்பிக்கையோடு ஜெபித்தால் அந்த வியாதி போயிடும் காதால கேட்டாலும் போயிடும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் குஷ்ரோகத்தை போக்கும் இந்த ஸ்லோகமானது மிகுந்த சமத்காரமான பீஜாட்சரங்களால் செறிவாக புனையப்பட்டது இது வந்து சூரிய கருணையை எளிதாக பெற்று தருவது ஷீர்ணீர்ணால் சிதைந்து போன கிரான கிரானன்னா மூக்கு மூக்கு வந்து எலும்பில்லாத உறுப்பு உள்ள காற்றலை தான் இருக்கு நமக்கு பார்த்தா என்னமோ உறுதியா உள்ள எலும்பு மாதிரி இருக்கு ஆனா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எலும்பு கூட பாத்தீங்கன்னா மண்ட ஓட்டில மூக்கு இருக்காது ஏன்னா மூக்கு வந்து எலும்பினால் ஆக்கப்பட்டதல்ல என்று சொல்லப்பட்ட ஒரு உறுதியான சதைப்பகுதியினால் நரம்பு பகுதியினால் ஆனது அது இந்த மூக்குல வந்து குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா பாதி மூக்கு இல்லாமல் போயிடும் ஒரு மாதிரி சீல் ஒழுகிக்கிட்டே இருக்கும் அப்போ சீர்ண கிரான சிதைந்து போன மூக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவினால் சவிக்கப்பட்டான் ஏன்னா கிருஷ்ணனுடைய மனைவிகள் மீது இந்த சாம்பன் ஆசைப்பட்டதாக நாரதர் போய் கோள் மூட்டினார் உனக்கு குஷ்டரோகம் வரட்டும் என்று சபித்தார் அவனுக்கு குஷ்டரோகம் வந்தது அந்த குஷ்டரோகத்தை போக்கிக் கொள்வதற்கு சூரிய நாராயணனை உபாசனை பண்ணி அவனுக்கு குஷ்டரோகம் போனது அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த கோனார்க் என்ற கோவில் பின்னால வந்த ராஜா வந்து அதை விரிவா எடுத்து கட்டினான் அந்த குஷ்டரோகம் போவதற்கு காரணமாக இருந்த அந்த சூரியனார் கோவிலிலே சிற்றின்பத்தை விளக்கக்கூடிய சிற்பங்கள் ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம் அதை மேல்நாட்டுக்காரங்க பரிகாசம் பண்ணுறாங்க ஒரு கோவிலில் போய் சிற்றின்ப சிற்பங்களை வச்சிருக்கிறாங்களே என்ன அது எதுக்காக அப்படின்னா குஷ்டரோகத்துக்கு நேர் விரோதியான ஒரு செயல் என்னன்னா சிற்றின்பன் நுகர்வு குஷ்டரோகம் வந்துருச்சு ஏர்லி சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா அவன் சிற்றின்பத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் ஒரு சிற்றின்பத்தை நிறைய அனுபவிக்கணும்னு சொன்னா இந்த குஷ்டரோகத்துக்கு எதிர்த்தான் திடமான ஆரோக்கியம் வேணும் அவன் தான் செய்ய முடியும் ஈடுபட முடியும் நாராயணனுமானால் நீங்கள் இவ்வளவு சுகபோகமாக வாழலாம் அவன் அருள் இல்லை உங்களுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த இன்பத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது என்பதற்காக அப்படி சிற்பங்கள் செதுக்கப்பட்டன இங்கே கிரானனா மூக்கு அங்கிரி என்றால் பாதம் சிதைந்து போன பாதங்கள் முதல்ல அந்த அஞ்சு விரலும் ஒவ்வொன்றா இற்று இற்று விழும் அந்த குணமான சில குஷ்டரோகிகளை பாருங்க விரல்கள் இருக்காது ஆனால் விரல்கள் இருந்த இடத்துல தடயங்கள் தெரியும் வெண்மையாக தெரியும் இருக்கும் கை விரல்கள் இற்று விழுந்துவிடும் அப்படி பாதங்கள் சிதைந்து போய்விட்டன சீர்ண கிரான சீர்ண அங்கிரி அப்படி சேர்த்து சேர்த்து சொல்லணும் அங்கிரி என்றால் பாதங்கள் பாணி பாணி என்றால் கரங்கள் அதாவது பாணி கிரகணம்னு சொல்றோம் இல்லையா பாணி என்றால் கை கல்யாணம்னா என்ன மணமகள் மணமகனையும் மணமகன் மணமகளையும் கரம் பிடித்தல் அப்படி கரம் பிடிக்கிறதுக்கு தான் பாணி கிரகணம் கிரகணம் என்றால் பிடித்தல் கையை பிடித்தல் சீர்ண கிராண அங்கிரி பாணின்னு விரணிபிகி ால் புண்ண இந்த குஷ்டரோகமானது வந்தா அது ஒரு தொடர் வியாதி அது லீவே எடுக்காது அந்த வியாதி வந்துருச்சுன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது கேஷுவல் லீவும் கிடையாது அது பாட்டுக்கு நிரந்தரமா இருக்கும் கேன்சராவது சில சமயங்கள்ல உடம்பனுடைய ஒரு பகுதியில கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பகுதி நீக்கப்பட்டு விட்டால் சரி இனிமேல் உங்களுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்லி டாக்டர் அனுப்புவாங்க ஆனா ஒரு வருஷம் கழிச்சு உடம்புடைய இன்னொரு பாகத்துல அந்த கேன்சர் முளைக்க மறுபடியும் முதல்ல காலை எடுத்தவங்க இப்ப மறுபடி ஸ்டமக்குக்கு வந்துருச்சு போன வருஷம் காலை எடுத்தோம் இந்த வருஷம் வந்து வயிற்றுல ஆபரேஷன் பண்ணணும் இந்த நோயானது இல்லை என்பது போல காட்டி மறுபடி தோன்றும் ஆனால் இது அப்படி இல்லை ஓய்வில்லாத நோய் நிரந்தரமாக நாலொரு மேனையும் பொழுதுறை வண்ணமாக அந்த நோய் வளர்ந்து வருவதையும் அந்த உடல் சிதைந்து வருவதையும் நாம் பார்க்கலாம் அதான் விரணம் என்றால் அந்த பொண்கள் பிரணிபிகி அபகணைகி அபகணகனா உடல் உறுப்பு உடம்பனுடைய அபகணு பேரு கை கால் மூக்கு மட்டும் இல்லை குஷ்டமானது எங்கேயும் வரலாம் எந்த இடத்துலையும் வரலாம் அப்படி குஷ்டரோகம் வந்து உடம்பனுடைய எந்த உறுப்பு செதைஞ்சு போனாலும் அதனால என்ன ஏற்படுத்துறான்ன கர்கர கர்க மர்மரிங் sound முணகுதல் முக்குதல் வியாதி வந்தம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டா இருப்பான் கட்டப்பம்மன் மாதிரி அவன் வந்து ஐயோ அம்மா கடவுளே நான் என்ன பாபம் பண்ணனும் தெரியலையா ஊண்டு கடப்பான் அதான் கர்கர மர்மரிங் அவ்வக்த கோஷம் அவ்வக்தனா தெளிவில்லாத இன்டிஸ்டிங்ட் கோஷம் என்றால் முழக்கம் அவன் கத்துறது என்ன கத்துறான் அப்படின்னு தெரியாது ஆனா நோயாளி படுத்துக்கிட்டு ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான் வேதனை பொறுக்காம தன் தாயை திட்டுவான் சண்டாளி என்னை பெத்தால எந்த நேரத்துல பெத்தாளோ இந்த வியாதியோட எங்க அப்பா என்ன ஐக்கியம் பண்ணானோ தெரியல எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு எங்க தாத்தன் என்ன முள்ள மாதிரி தனம் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு இந்த பாவி பய பரம்பரையில நான் பிறந்த அப்படின்னு முனை வஞ்சிக்கிட்டே இருப்பான் அவங்க அப்பாவை வந்து என்னடா என்னடா சொன்னப்ப அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்லப்பா ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு சமாளிச்சிருவான் ஏன்னா அவங்க அப்பாவை என்ன வஞ்சான்னு சொன்னா மனத்துக்கு வரவரு அதான் சொல்ற தெவில்லாத சொற்களாலே முக்கி முகி ஒலி எழுப்பி கொண்டிருப்பான் குஷ்டரோகி அடுத்தப்பள்ளி இந்த குஷ்டரோகியே வந்து சமுதாயத்தில் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்க பல ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா தொழுநோயாளிகள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரபல செட்டியார் வந்து ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போனார் அந்த ஹோட்டல் முதலாளி வந்து போய் வெளியில இன்னும் மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்ன உடனே அவருக்கு ரோஷம் உடனே என்ன பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஹோட்டல வில முடிச்சு இவர் ஹோட்டலில் நுழைஞ்சு அவனை வெளியே போடான்னு சொன்னார் நீ வெளியே போட அப்படின்னு அதுல வந்து அவரு ரோஷத்துக்கு செஞ்சு காட்டிட்டாரு ஆனா அவர் அவரை வெளிய போனவன் என்ன காரணத்துக்காக சொன்னான் ஒரு தொழு வந்து ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டா எதிர உக்காந்து இருக்கிறவன் நிம்மதியை சாப்பிட முடியுமா சொல்லுங்க ஒரு டேபிள்ல நாலு பேர் உட்காந்து சாப்பிடற மாதிரி சேர்ஸ் போட்டுருக்கான் இங்க எதிரவர்த்தன் வந்து இப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்குது அவன் பஜ்ஜி எடுத்து பிச்சு தின்னு இருந்தானா இங்க எதிராப்புல உட்காந்துருக்கா எனக்கு பஜ்ஜியும் வேணாம் போன்றா வேணாம் அப்பா சாமி இந்த காசையே போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல ஓடிய போயிடுவா அந்த இடத்துல அறிவறுப்பா இருக்காதா அப்ப தொழு நோயாளிகளை சமுதாயத்திலே சேர்த்துக் கொள்வதில்லை அவங்க ரோட்டரி கிளப்ல மெம்பர் ஆனாலும் சரி லயன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆனாலும் சரி மீட்டிங் வர்றப்போ எல்லாரும் அவரை விட்டு ஒதுங்கிதான் இருப்பாங்க அவர் எவ்வளவு பெரிய பொடிஸ்வரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க இது என்ன கர்மவினை நான் ஏன் இப்படி ஒதுக்கப்படுகிறேன் எனக்கு ஏன் இப்படி தலையெடுத்து என்று வெறுத்து பேசுவார்கள் அல்லவா அதை சொல்றாஹி அதாவது பெருமூச்சு விடும் வேதனைக்கு காரணமான இந்த பூர்வ ஜென்ம அகௌகம் அகம்னா பாவம் அப்படின்னு சொன்னா வெள்ளம் பாவ வெள்ளம் ஒரு தொடர்பு அறாத பாவ வெள்ளம் எத்தனையோ ஜென்மங்கள்ல செய்யப்பட்ட பாவங்கள் ரொம்ப தொடர்பா வரும்போது அது வந்து வெள்ளம் ஆற்றுல வெள்ளம் வந்தா அஞ்சு நிமிஷம் வெள்ளம் ஓடிட்டு திடீர்னு ஆறு காலி ஆயிடாது வெள்ளம் வந்தா எப்படியும் மினிமம் மூணு நாளைக்காவது இருக்கும் இன்னும் சில பெரிய பிரபலமான ஆறுகள்ல ஏழு நாள் பத்து நாள் நாற்பது நாள் வெள்ளம் எல்லாம் குஜராத்ல அங்க பெங்கால் வெள்ளம் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு மாசக்கணக்கில் இருக்கும் இல்லையா அது போல நமக்கு ஒரு போராத காலம் வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தான் போடும் விலங்கானது ஒரு நாயானது ஒரு காஞ்சி போன எலும்ப பல்லுல போட்டு கட்டிக்கும் பாருங்க அந்த மாதிரி போராத காலம் வரும்போது மனுஷனை நவகிரகங்கள் கடித்து மென்று துப்புகிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இப்படி கடிச்சு அப்படி பரட்டி இப்படி பிரட்டி இப்படி பரட்டி பல வகையா போட்டு வாட்டி எடுத்துறான் கடைசியில அந்த தசாபக்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தபோது இருந்த போட்டோவையும் அந்த தசாபக்தி முடிவில் இருந்த போட்டோவையும் பார்த்தா எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன்னு வருத்தப்பட வேண்டியதான் அவ்வளவு பயங்கரமாக இந்த காலத்தினுடைய கொடுமை கோரமானது அது மாதிரி இங்க அக அவுகம்ங்கிற பாவத்தின் வெள்ளம் தொடர்ச்சியாக வரும்போது மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறான் பாவங்கிறது வேற ஒன்றும் இல்லை பெரியவங்க சொன்ன பேச்சு கேட்காம மனசு அடங்காம இஷ்டப்படி வாழ்றது அதுதான் இதை செய்யாதரானா ஆனால் அப்படி தான் செய்வேன் போகாதரானா அப்படி தான் போவேன் இப்படி சொல்றது இவன் செய்த தவறு ஒரு பாவம் செய்யாதேன்னு ஒரு பெரியவங்க சொன்னபோது அதை மீறி செய்கிறான் அது அடுத்த பாவம் இப்போ சிங்கப்பூரில் நம்ம தமிழ்நாட்டு பிடிச்ச ஒரு பெரிய அவமானம் ஒரு பாட்டு வந்திருக்கு கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமான்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை சிங்கப்பூரில் தடை செய்து விட்டார்கள் இவ்வளவு ஆபாசமான பாட்டு நம்ம நாட்டு மக்களை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு பாட்டு பாட்டு வந்து ஒரு அயல் நாட்டுல தணிக்கை செய்யப்படுதுன்னா இத உற்பத்தி பண்ண உத்தமர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க இதெல்லாம் வந்து புண்ணியமான செயலா எத்தனை உள்ளங்களுக்கு எடுக்கக்கூடிய வரிகள் எத்தனை உள்ளங்களுக்கு எடுக்கக்கூடிய காட்சிகள் அப்போ ஒரு ஆயிரக்கணக்கிலே ஒரு சமுதாயத்தையே பாழாக்கக்கூடிய படங்கள் உற்பத்தி பண்ணினா அது எவ்வளவு பெரிய பாவம் அவனுக்கு குஷ்டரோகம் வராமல என்ன வரும்னு சொல்லுங்க அப்போ இந்த மாதிரி ரோகங்கள் யாருக்கு வருதுனா ஹோல்சேல்ல பாவம் பண்றான் பாருங்க அந்த மாதிரி ஆடுகளுக்கு மறு ஜென்மத்திலே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்று போட்டு பாத்திரம் புனரபி அப்படின்னு சொன்ன மறுபடி கடயத்தி இயக்க மறுபடி குணமாகிறது அர்த்தம் அதாவது ஒன்று சேர்த்து வைத்தல் இந்த உறுப்புக்கள் பீந்து விட்டால் அருந்து விட்டால் தொடர்பு இல்லாமல் போய்விட்டால் அத மறுபடி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மை இமயமலையில முளைச்சு கிடக்கிற சில அற்புதமான மூலிகைகள்ல இப்படி ஒரு மூலிகை சொல்லப்பட்டிருக்கு வெட்டப்பட்ட ரெண்டு உறுப்புகளை ஒன்னா வச்சு அந்த மூலிகையை தடவுனா பட்டுனு ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு குணம் அந்த மூலிகைக்கு உண்டு நடக்குமா ஒரு உறுப்பு வெட்டுப்பட்ட பிறகு மறுபடியும் ஒட்டுமா இப்படிலாம் கதை விடுறாங்களே மூலிகைகள் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் புத்தூர்ல ஆந்திர பக்கத்தில் புத்தூர் இருக்கு இல்லையா அந்த புத்தூர்ல எலும்புகள் எல்லாம் கூட்டி வைக்கிற ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் இருக்கார் அவர் என்ன பலத்தில் அப்படி செய்கிறாருன்னா முத முதன் அவர் வந்து அவங்க பரம்பரையில் ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டி வாங்கி அதை துண்டு பண்ணி மூட்டையாக கட்டி ஊருக்கு எடுத்து வழியிலே சிறுநீர் உபாதை ஏற்படவே அதை ஒரு இடத்துல இறக்கி வச்சிட்டு சிறுநீர் கழித்தாராம் மறுபடியும் அந்த மூட்டை எடுக்க தோளில போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வெட்டப்பட்ட கறி துண்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே ஹோலா இருந்தது ஒண்ணுக்கு ஒன்னு வெட்டின மாதிரியே இல்லை இல்ல நான் தானே வெட்ட சொன்ன நான் தானே கூறு போட்டான் பார்க்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்ககிட்ட பேசுற போது அங்க ஒரு பெரியவர் இருந்திருக்காரு தம்பி அந்த மூட்டை எங்க இறக்கி வச்சேன்னு சொன்னீங்க அந்த மூலிகைக்கு இந்த மாதிரி வெட்டப்பட்ட சதையை சேர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால நீ போய் அந்த மூலிகைகளை பறிச்சு வந்து உன் தோட்டத்தில் பயிரிட்டு வெட்டுக்காயங்களுக்கு நீ அதை பயன்படுத்தலாம் என்று சொன்ன அதுக்கப்புறம் அந்த மூலிகளை பறித்து வந்து தன் தோட்டத்தில் பயிர் பண்ணி உடைந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து அதை மேலே அதை பூசினா உடனே ஒன்று சேர்ந்து அது இன்னைக்கு வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்கிறது அலோபத்திக் டாக்டர்ஸுக்கே அது புரியாத அதிசயமா இருக்கு அப்போ இன்றைக்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்படி இருக்கிற போது இவர் சூரிய கருணையினாலே சிதைந்து போன உறுப்புகள் மறுபடி ஒன்று சேர்ந்து வளர்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார் அதான் வந்து கட்டயத்தை இயக்க ார் இங்க நாமக்கல் அருகே தொட்டியம்னு ஒரு இடங்க அங்கே வேதநாராயண பெருமாள் கோவில் கோவில் அவருக்கு ஏன் அந்த பேருன அந்த பெருமாள் தலைக்கு தலையணையாக நான்கு வேதங்களை வைத்து கொண்டு படுத்திருக்கிறார் இந்த பெருமாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன எப்படி முக்கியம் வாய்ந்ததுன்னா கிருமிகண்டசோடன் ராமானுஜரை உபாதை பண்ணி ஸ்ரீரங்கத்தலைவர் இருக்க முடியாதபடி பண்ணின போது இந்த நாமக்கல் தொட்டியம் பெருமாள் தான் அவருக்கு உத்தரவு போட்ட நீ மேலக்கோட்டை திருநாராயணபுரம் போ மைசூர் பக்கம் போய் கொஞ்ச நாள் மறைவா இருந்து வா அங்கிருக்கிற மக்களை திருத்து பிறகு இவன் செத்து போயிடுவான் அப்புறம் நீ மறுபடி வரலாம் என்று இந்த பெருமாள் தான் சொன்னவர் அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று சேவிக்க வேண்டும் இது பாடல் பெற்ற தலம் ஆனால் அபிமான தலம் சக்தி வாய்ந்த வரப்பிரசாதி பெருமாள் இங்கே நம்மாழ்வார் பாடிய ஒருநாயகமாய் உலகாண்ட என்ற பதிகமான் பதிகத்தினுடைய பாசுர வரிகள் இந்த பெருமாளுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தது என்று ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு வாய்ப்பு போது இந்த பெருமாளை சேமித்து பாருங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பெருமாள் தான் வந்து ராமானுஜரை ஸ்ரீரங்கம் பெருமாளை விட்டு பிரிச்சார் நீ போய் மைசூருக்கு போன மறுபடி இவருடைய அனுகிரகத்தினாலே ராமானுஜரம் ரங்கநாதம் சேர்ந்தார்கள் அவன் வந்து சோழன் அழிந்து விட்டான் என்று மறுபடியவருக்கு செய்தி வந்து ராமானுஜர் மறுபடியும் ஸ்ரீரங்கத்தில் வந்து சேர்ந்தேன் அப்போ பிரிக்கப்படுபவையெல்லாம் பெருமாளால் பிரிக்கப்படுகின்றன அது மனிதருடைய உறவாயிருந்தாலும் சரி உடலின் உறுப்புகளாயிருந்தாலும் சரி அதே போல சேர்க்கப்படுவதும் அவன் அருளாலே சேர்க்கப்படுகிறது இப்போ இந்த இடத்துல கை இருக்குது இதுல தோல் அப்படி அழுத்தி வச்சிங்கன்னா உடனே உங்க தோல் ரெண்டா விண்டு போகுதா இல்லை அது அப்படி இருக்கு ஏன்னா அந்த தோல் விண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எலாஸ்டிக் பவர் ஒன்று வச்சிருக்கிறான் அந்த அணுக்கள் செத்து போகும்படியான கிருமிகள் உடம்புல வந்துருச்சு இடத்துல அப்படியே உறுப்புகள் உடைய ஆரம்பிச்சவங்க குஷ்டரோகம் ஏறக்குறையை சேர்ந்த ஒரு வியாதி அந்த அம்சத்தை அவன் பகவான் மறுபடி அது மூச்சு காத்துல இருக்குது அந்த பிராண வாயுவிலே இருக்கு அதன் மூலம் அதை உற்பத்தி பண்ணிட்டான்னா அருந்து விழ இருக்கும் உறுப்புகள் மறுபடியும் ஒட்டி சில சமயத்துல இந்த பல்லு ஆடி நாளைக்கு விழப்போகுதுங்கிற நிலைமையில நாட்டு வைத்திய என்னன்னு சொல்லுவாங்க நீ வந்து நாளைக்கு டாக்டர் பிடுங்க வேண்டாம் வச்சுக்கோன்னு சொல்லி அதை வைக்க சொல்லி வச்சு மறுபடியும் அந்த பல்லு வந்து ஒட்டிக்கிட்டு முன்பு போல பலமான கேசல்லாம் எனக்கு தெரியும் அப்படி வைத்தியம்லாம் இருக்கு அதனால உடம்புடைய உறுப்புகள் சிதைவதும் மறுபடியும் சேருவதும் மருந்து நாள் மட்டுமில்லை பகவானுடைய கருணையினால் முடியும் அதை தான் இங்கே சொல்ற கடையை உள்ளாக என்ன உள்ளாக என்ன அப்படின்னு நோயிலிருந்து குணமாவது உள்ளாக எண்ணு எக எவனொருவன் நோயிலிருந்து ஒருவனை குணமாக்குகிறானோ சில நோய்கள் வந்தவன் நான் குணமாகவே மாட்டேன் அப்படின்னு விரக்தி அடைஞ்சிருவான் அந்த மாதிரி வியாதிகள் உண்டு அதுல இது ஒரு வியாதி குஷ்டரோகம் ஒரு வியாதி குஷ்டரோகம் வந்து மறுபடியும் அவன் குணமானான்னு எங்கேயோ கோடியில ஒருத்தனை தான் கேள்விப்படுறோம் சாதாரணமா அது வந்தவன் அப்படியே அழுகி சாக வேண்டியதுதான் ஆனா இங்கே எவனொருவன் அதாவது எந்த சூரிய பகவான் குஷ்டரோகத்தை குணப்படுத்தி ஒருவனை சீராக்குவானோ என்று சொல்ற அது வந்து சாத்தியம் பகவானுடைய அருள் இருக்கும் பட்சத்துல நாம சாப்பிட்ற சராசரி உணவுலேயே அந்த சத்துள் இருக்கு சத்து பொருள் இருக்கு நீங்க மூலிகை மருந்துன்னு சொல்றீங்களே அது என்னன்னு நினைக்கிறீங்க சராசரியா நாம பார்க்கக்கூடிய தோட்டத்தில் முளைக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் தானே சாதாரண அரிசி இருக்க இந்த அரிசி சோத்துக்கு ரெகுலராக சாப்பிட்டு வந்தா முகத்துல சுருக்கம் விழாம காப்பாத்துமா குடல் நோய் வராமல் காப்பாற்றுமா மெக்னீஷியம் உப்பு இருக்கு, இதைய இதய நோய் அதிகம் வராது அப்படிப்பட்ட அம்சமெல்லாம் அதில் இருக்குது அதை முறைப்படி சாப்பிடணும் அந்த சாதத்தோடு எது ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறார்கள் அரிசி மட்டும் மொத்தம் ஏழாயிரம் வகை இருக்கும் ஏழாயிரம் வகை அரிசி இருக்கு நமக்கு தெரிஞ்சது மிஞ்சி போனால் ஒரு பத்து வகை அரிசி சொல்லுவோம் பொன்மேனி ஐயாறு எட்டு ஐயாறு இருபது பச்சரிசி புழுங்கரிசி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருப்போம் மொத்தம் ஏழாயிரம் வகை அரிசி இருக்குது உலகங்களும் இருக்கு வெளிநாடுகள்லையும் இருக்குது இந்த அரிசியே ஒரு சிறந்த மருந்து பொருள் என்று சொல்கிறார்கள் இந்த கிரந்தின்னு ஒரு வகை நோய் உண்டு அந்த நோய்க்கு சோத்தை வடிச்ச கஞ்சி இருக்கு அந்த கஞ்சியை சூடா அப்படியே வச்சு கட்டி இருபத்தி மணி நேரம் கழிச்சு நீங்க அவுத்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் கிரந்தியில ஒரு குறிப்பிட்ட வகைக்கு சோத்து வடிகஞ்சி தான் மருந்து அதுல அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படி நாம சாப்பிடுற உணவுல இருந்தே அந்த சத்துப் பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தியை நம்ம உடம்புக்கு பகவான் இந்த பிராணவாயு மூலமா கொடுப்பான் எப்ப கொடுப்பான் அவன் நல்லபிள்ள பெயர் வாங்கினா பேர் வாங்குறதுக்கு வழி என்னன்னா சூரிய நாராயண வழிபாடு இப்படி செய்யுங்கள் அப்படிங்கிறார் பெரியவங்க சொன்னாங்க சில சராசரியான உணவு பழக்கங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி குடிங்க கிழக்கை பார்த்து உக்காந்து சாப்பிடுங்க சாப்பிடும்போது வெட்டி அரட்டி அடிக்காதீங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் பகவானுக்கு அர்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க வயிற்றுல என்ன ஆகார்க்க போது சாப்பிடாதீங்க பல பட்சம் சொல்கிறாங்க குறிப்பாக ரொம்ப கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க எவ்வளவு சத்துணவு சாப்பிட்டாலும் சாப்பிடற நேரத்துல கவலைப்பட்டுக்கிட்டே சாப்பிட்டா அந்த உணவு விஷமாக சில சமயத்துல இந்த ஆம்பளைகளுக்கு சோரை போட்டுட்டு இந்த மனைவி என்ன பண்ணாங்க நான் எங்கெங்கோ போய் சேர வேண்டிய வந்து மாட்டிக்கிட்டு சீரழிக்கணும்னு ஏன் தலையில எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவு அவங்க சாப்பிட்டு முடியிற வரைக்கும் ஒரே பிளாக்கணம் தான் நான் என்ன சுகத்தை கண்டேன் அது இருக்கா இது இருக்கா அவ இப்படி இருக்கா இவ இப்படி இருக்கா என் தங்கச்சி எப்படி சீரஞ்சிறப்பு இருக்கா என் தலையில ஆண்டவன் எப்படி எழுதணும் இப்படி பொறிச்சு கொட்டி அவன் சாப்பிட்ற சாப்பாடு பூரா அவனுக்கு விஷமாயிடுதுன்றான் குறைஞ்ச அந்த சாப்பிடற நேரத்திலையாவது மனுஷனை நிம்மதியாக விடணும் இது அவங்ககிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க மற்ற சமயத்தில் ஓடி போயிடுறாங்களே சோத்தை போட்டால் மனுஷன் ஆணி மாதிரி உட்காந்துருக்கிறான் தப்பிக்க வழி இல்லாமல் இப்போ இருக்குன்னா தானே இருக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு இதுதான் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டாங்க அப்போ சாப்பாட்டு சமயத்தில் மனிதனுடைய உணர்வுகள் முதற்கொண்டு ஒருவனுக்கு நோயை உண்டு பண்ணுவது அல்லது நோயை குணப்படுத்துவது என்று இரண்டு வகைப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் பெரியவங்க சொன்ன ஆரோக்கிய பழக்க பழக்கங்கள்லாம் நம்ம கை கொள்ளணும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது ஆயுள் சனி நீராடுனாங்க நாலு இரண்டு மாதம் இரண்டு வாரம் இரண்டு ஆண்டு இரண்டு நாங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுக்கணும் என்னைக்கு பட்டினி கிடக்கணும் எது சேர்க்கக்கூடாது எது சேர்க்கணும் அதெல்லாம் கொஞ்சமாவது உள்ளாக எண்ண கர்மாசோஸ்தஸ்யா கர்ம பிளஸ் அம்சோ ரெண்டு சேர்ந்தது கர்மாசக கர்மாசகா சூரியன் அர்த்தம் சூரியனுக்கு கர்மாசன்னு பேரு கர்மாசோ தசியனாகிய அவனுடைய உங்களுக்கு உங்களை காப்பாற்றணும்னு சொல்றாரு அந்த என்றால் அந்த சூரியனுடைய ஒளிக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னா த்விண கண கிரணங்கிறார் த்விண என்றால் இரண்டு மடங்கு கண கிரி கிர அப்படின்னு சொன்ன கன என்பது மிக செறிவான கிரண என்றால் சூரிய கதிர்கள் சூரியனுக்குள்ளே ஒளிந்திருக்கிற மிக செறிவான அந்த சூரியனுடைய கதிர்கள் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் அப்படிங்கிறார் பகவான் வந்து நோய்களை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே மனிதனை படைத்தாலும் அந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கு காரணமான சூழ்நிலையும் கொடுத்துருக்கிறார் சாதாரண சூரிய ஒளியிலேயே உங்களுக்கு நோய்கள் நீங்குமே திகுணங்கிறார் இரண்டு மடங்குங்கிற இப்ப உடுப்பியில இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துல மல்பே பீச் மல்பே கடற்கரை இருக்கு அங்க ஓடப்பாண்டின்னு ஒரு கிராமம் வடபாண்டேஸ்வரர் கோவில் சொல்றாங்க அந்த கிராமத்திலேயே ஒரு பலராமர் கோவில் இருக்கு அந்த பலராமர் வந்து உடுப்பி கிருஷ்ணனை விட ரெண்டு மடங்கு அவர் மெடுக்காவும் இதாவும் இருக்கிறாங்க காரணம் என்ன கிருஷ்ணாவதாரத்துல பலராமன் கிருஷ்ணனை விட அதிகமாக வீச்சான வேலைகள் செய்தான் ஏன்னா அவன் அண்ணனா இருந்து ராமனுக்கு லட்சுமணனாயிருந்து செய்த சேவைகளுக்கு பிரதி உபகாரமாக பகவான கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவன் அனுபவித்தான் அதனால மதுவாச்சாரிய பிரதிஷ்ட பண்ணாரான் ரொம்ப இரண்டு மடங்கு மகிமை வாய்ந்தது பலராமனுடைய கோவில் அந்த மாதிரி கோவில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் அதாவது ஒன்னுக்கு ரெண்டு ஒரு மடங்கு உங்களுக்கு நஷ்டம்னா இரு மடங்கு நஷ்டஈடு ஒரு லாஸ் பகவான் கொடுத்துட்டான் அதாவது உங்க கஷ்ட காலத்துல நீ வந்து அஞ்சு வருஷம் அவன் துன்பப்படணும்னு சொல்லிட்டு அவன் துன்பப்பட்ட காலத்துல நல்ல ஒரு செயற்கையினாலே பகவான் கால விழுந்து அழுது பகவான் நீ ஒரு மடங்கு கஷ்டப்பட்ட நன்மை தர்றம் அமெரிக்காவில போஸ்டிங் போ ஒரே ஜாலிதான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்ப எப்பவுமே பகவான் என்ன பண்றான் ஒரு மடங்கு தண்டிச்சா இரு மடங்கு அருள் செய்யறான் நமக்கு நோய் ஒரு மடங்குன்னா இந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய குணமாக்கக்கூடிய சக்தி இரண்டு மடங்கு இருக்கிறது அதனால நீங்க எப்ப வந்து நெவர் டெஸ்பயர்ங்கிறார் எப்பவுமே வந்து மனசு ஒடிஞ்சி விரக்தி அடையாது இட் இஸ் நெவர் டூ லேட் வித் காட் கடவுளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை யாரும் எப்பவும் எதையும் அடையலாம் அதனாலதான் வந்து வயதான காலத்துல கூட பகவானிடம் அந்த காலத்துல பெரியவர்கள் பிரார்த்தித்து சுகபோகங்களை அடைந்திருக்கிறார்கள் வயோதிக யோகம்னு சொல்லுவான் ரகுவம்சத்து ராஜாக்கள் நூத்துக்கணக்கான வருஷம் உயிர் வாழ்ந்தார்கள் அப்போ மனுஷனுக்கு ஆயுசு நூத்தி இருபது கணக்கு பொய்யா போச்சு இல்லங்க பகவானுடைய அருள் இருந்தா எதுவும் எப்பவும் நடக்கும் இல்லையா அதான் இரண்டு மடங்கு அந்த செறிவான ஒளி கிரண என்பது சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டும் பிரகாசத்தை காட்டும் அதாவது ஒளி சாதாரணமா இறைவன் அருள் செய்கிறான்ங்கிறத சினிமால காட்டுற போது நீங்க பாத்துருக்கலாம் ஏதோ ஒரு வெளிச்சம் வர்ற மாதிரி காட்டணும் ஏன் அப்படின்னு சொன்ன எல்லா கஷ்டமுமே தமோ குணத்தினுடைய பிரதிபிம்பம் தான் தமோ குணத்தினுடைய ஒரு அம்சம்தான் வெளிச்சம்ங்கிறது அறிவு முன்னேற்றம் வெற்றி எல்லாத்துக்குமே அந்த ஒளி கத்திரிட்டு தான் சக்கர தாழ்வார் தான் சொல்றோம் திருவள்ளூருக்கு பக்கத்தில் பொன்னேரி தாலுகாவில் தேவதானம்னு ஒரு அங்க ஒரு ரங்கநாதர் கோவில் இருக்கு அந்த கோவில்ல பெருமாள் பதினெட்டு அரடி நீளம் படுத்துருக்கார் விஜயங்கசேனம் அவ்வளவு பெரிய பெருமாளை பார்க்கறது அறிது தேவதான பெருமாள்னு சொல்லி அந்த கோவில்ல ஒரு சக்கர தாழ்வார் இருக்கார் அவர் ரொம்ப வரப்பிரசாதி தொன்னெடுங்காலமாக அந்த கோவில் எப்போ ஏற்பட்டதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு பழைய கோவில் அந்த சக்கர தாழ்வார் பிரதிஷ்டை வந்து சான்றோர்களால் ஏற்பட்டது அங்கே வேண்டுதல் வச்சா உடனே நிறைய நடக்குதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்லி வச்சு அங்க ரங்கநாயகி தாயார் சன்னதி ரொம்ப அழகு என்று சொல்கிறார்கள் இந்த சக்கர தாழ்வாருடைய ஒளியினாலே நோய்கள் போகின்றன என்று சுதர்சன சகசநாமத்தில் படித்தோம் அதே மாதிரி இங்கே சூரியனுக்குள்ள இருக்கிற நாராயண பெருமாளுடைய ஒளியானது உங்களுடைய நோய்களை குணப்படுத்தட்டும் உங்கள் துன்பங்களை நீக்கட்டும் அப்படிங்கிற நிக்ன நிர்விக் நிக்னல் அதாவது பனிவுள்ள நிர்விக்ன எந்தவிதமான விக்னமும் இல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகட்டி வேலை செய்யக்கூடிய அளவு விருத்தி என்றால் வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அதாவது நோய் இல்லாமல் இருந்தா மட்டும் பத்தாது நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை அனுபவிக்கிறதுக்குரிய வசதிகளும் வேணும் இல்லை அப்போ சூரிய பகவானுடைய அருள் இருக்குமான காசு பணமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமும் பசியும் இருந்துட்டா போதுமா அந்த பசியை அமர்த்துறதுக்கு சாப்பாடு வேண்டாமா உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதான் வந்து நிர்விக்ன விருத்திங்கிறார் ஒரு முறை எம் தியாகராஜ பாகவர் பழைய சினிமா பாடகர் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தாரான் அந்த ட்ரெயின்ல ஒரு பெங்காலி உமன் எதிராக உக்காந்தது கழுக்குனு சிரிச்சிருச்சான் அவரை பார்த்து சிரிச்சு அவருடைய கணவன் குத்தி என்னமோ சொல்லிச்சா அவரும் சிரிச்சிட்டாரான் உடனே இவருக்கு புசு பொசுன்னு ஆகி போயிடுச்சு அது வந்து பெங்காலியில் பேசுது அப்போ இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் இப்போ குமாரி பத்மா சுப்பிரமணியம்னு ஒரு நாட்டிய நகை இருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய தகப்பனார் சுப்பிரமணியம்னு ஒரு டைரக்டர் அவர் உட்கார்ந்துருக்கார் பக்கத்தில் அவரை பார்த்து யோ கேளியா எதுக்கு இந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்குது அப்படின்னு உடனே இவர் இந்தியில் கேட்டிருக்காரு என்னம்மா ஏன் சிரிச்சுக்கங்க அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான் எங்கள் ஊரில் அதாவது வங்காளத்தில் பொம்பளைங்க கூட இவ்வளோ நகை போட மாட்டாங்க இந்த ஆள் அவ்வளோ நகை போட்டிருக்காருங்க காதுல போட்டிருக்காரு கழுத்துல போட்டிருக்காரு கையில போட்டிருக்காரு சட்ட பட்டன் போரா நகையா இருக்குது இவ்வளவு நகை ஆம்பளை போட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்சான் இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்ன உடனே வாகத்திற்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு உடனே என்ன பண்ணாரு தெரியுமா மேல போட்டுருந்த வெளவுடன்னு சொல்லுவாங்களே துண்டு அதை எடுத்து வச்சாரு அவ்வளவு நகையும் கழட்டினாரு கழட்டி போட்டு மூட்டை மூட்டை முடிச்சு விட்டு போட்டு அன்னையிலிருந்து நகை அணியறது இல்ல என்று சங்கல்பம் ஒரு பொம்பளை பார்த்து சிரிச்சிட்டா அப்படியா நம்ம நகை போட்டுறதோ அப்படின்னு அதாவது பாகவதூர் வந்து ரொம்ப செழிப்பாக வாழ்ந்த நடிகர்கள் ஒருத்தர் சொல்லுவாங்க அவருடைய ஜிப்பா பட்டன் ஒவ்வொன்றும் வைரம் பிளாட்டினம் இதனால் செய்யப்பட்டு தான் ஒரு பட்டனை எடுத்து வித்தாருன்னா போதும் லட்சக்கணக்கான ரூபா கிடைக்கும் ஒரு சினிமாவே எடுத்துடலாம் அதில் அப்படி யாராவது சட்ட பட்டன் வச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்த மனுஷன் அவருடைய கொள்கை என்னன்னா கிடைச்ச பணத்துக்கு நல்லா அனுபவிக்கணும் சும்மா பேங்கில் போட்டு வச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு பேங்க்ல பணம் இருக்கு பேங்கில் இருக்கு அனுபவிக்கணும் அனுபவிச்சாள் அப்போ வாழ்வு அனுபவிச்ச ஆள்கள் எம் கே டி உதாரணமா சொல்லுவாங்க பின்னால சீரழிஞ்சா வேற விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியமான உடலை உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி துய்ப்பு அனுபவம் சந்தோஷம் அதுக்குரிய சாதனங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் பகவான் கடைசியா ஒரு வரி முத்தாய்ப்பா சொல்ற தத்தார்காக சித்த சங்கை விததூ கிரணையம் சீக்கிரம் அமுஹோ விஹாத்தம்னு அதாவது சித்தர்கள் வழிபடும் பிரபாகரின் ஒழிக்கற்றை உங்களுக்கு அருள் செய்யட்டும் கீழே தமிழர்த்தம் பாருங்க அஷ்டமா சித்தி பெற்ற அருள் சித்தர்கள் வழிபடும் பிரபாகரனின் வழிகற்றை கொடிய பாபத்தால் மூக்கு கை கால் பழுதடைந்தவரது கொடிய குஷ்ட நோயையும் துன்பத்தையும் பாவத்தையும் முற்றிலும் அழிக்குமாக குஷ்டரோகம் உள்ளவர்கள் இந்த பாடலை நாளும் பாராயணம் செய்து சூரிய பகவான் அருள் பெற்று நோயிலிருந்து குணம் பெறலாம் இதுல அஷ்டமா சித்தி பெற்ற அருள் சித்தர்கள் வழிபடும் பிரபாகரன் அப்படிங்கிறார் அஷ்டமா சித்தர்கள்னா யாரு சித்த சங்கிங்கர் அதான் அஷ்டமா சித்தர்கள் சித்தர்கள் ஏன் பெயர் வந்ததுன்னா நம்மால் அடைய முடியாதவற்றை அடைந்தவர்கள் சித்தினா அடைதல் வெற்றியின் அர்த்தம் எதை அடைந்தவர்கள் அப்படின்னா நாம இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு வண்டி ஏறிதான் போகணும் ஆனா சித்தர்கள் நினைச்சாங்கன்னா கண்ணு முடி கண்ணு திறகுறதுல அங்க இருப்பாங்க சில சமயத்துல ஒரே சமயத்துல ஒரு ஆள் பத்து இடத்துல இருப்பாங்க ஆகாசத்துல பறப்பாங்க திடீர்னு மறைஞ்சிருவாங்க தண்ணிக்குள்ள போய் உக்காந்துருவாங்க இப்படியெல்லாம் அஷ்டமா சத்தி பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி கதைகளில் விக்ரமாத்தியம் கதைகளில் கேள்விப்பட்டிருக்கிறோமே இது நிஜமா அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் நம்ம காஞ்சி பரமாச்சாரிய சந்திரசேகர சுவாமிகள் இருக்காரு அவர் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் சித்துக்கள் காட்டியிருக்காரு ரமண மகர்ஷி இருக்காரு ரமண மகர்ஷி வந்து பால் பிரண்டன் ஒருத்தர் அமெரிக்கன் அவருக்கு அவர் பேசிக்கிட்டே மலையில் அப்படி போனாராம் பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த விலகாரர் கேட்டாராம் இந்த சித்துக்கள்னு சொல்றாங்களே இதெல்லாம் நிஜமா அது எப்படி நம்ம நிஜம் நம்புறது அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொன்னவரு திடீர்னு இடத்துல இருந்து ஒரு நூறு அடி உயரத்துல ஓ சீக்கிரம் நடக்க முடியல கிளம்ப திடீர் எப்படி போனாங்க அப்படின்னுட்டு பாத்தா நான் தான் யா வாயா அப்படின்னா இவருக்கு ஒண்ணுமே புரியல அவர மெல்ல நடந்து போய் நீ எப்படி அங்க இருந்தீங்க வந்தீங்க அப்படின்னா நீ ஒரு கேள்வி கேட்டீங்க சித்தான் நிஜமான இதுதான் அது அப்படின்னாரா அப்படியே கால விழுந்தா இருந்தார் சிஷன் ஆயிட்டா இருந்தேன் அது மாதிரி இவர் காஞ்சி பரமாச்சாரியர் இருக்கிறாரு ஒரு முறை ஆந்திராவில் நகரியில் அவர் கேம்ப் போட்டிருந்தார் கேம்ப் போட்டிருந்த போது ரொம்ப டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு டிஸ்கஷன் நடந்துகிட்டு அந்த நேரத்தில் போஸ்ட்மேன் வர்றார் போஸ்ட்மேன் வந்த உடனே அப்படி நிமிந்து பார்த்த உடனே பக்கத்துல இருந்து சொன்னார் இது தந்தி கும்பகோணத்திலேருந்து வருது எங்க அம்மா தவறிட்டாங்க அப்படின்ட்டு போஸ்ட்மேன் வரலைங்க அங்க வர்றாரு தூரத்துல அவர் பார்த்த உடனே வர்றது தந்தி எங்க அம்மா வியோகமான செய்தி தாங்கி வருகிறது அந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பக்கத்தில் குளிக்கிறதுக்கு கிளம்பு இருக்குதா அப்படின்னு கேட்டு அவர் தந்தியை கொண்டாந்து இவங்க கையில போட்டு வாங்கி பிரிக்கிறதுக்குள்ள இவர் குளிக்க கிளம்பிட்டாரு அப்போ ஒருத்தர் சொல்றாங்க இது என்ன இவர் பாட்டுக்கு யூகத்துல போறாரு உயிரோடு இருக்கிற அம்மா இவரே சாகடிச்சிரு போல் பிரிச்சு பாரப்பா தந்தி என்ன அதுல அப்படிதான் போட்டிருக்கு மதர் எக்ஸ்பயர்டு அப்படின்னு அப்ப எப்படிங்க தந்தியை பிரிச்சு பார்க்காம சொல்றாரு அப்படின்னா முதல்ல வந்தது தந்தி தானே அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அதுதான் சந்திரசேகர சுவாமிகள் அதுதான் நாம நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம் இதெல்லாம் வந்து ஒரு சித்துகள் அதாவது உங்களுடைய மன அடக்கத்தினாலே நீங்கள் ஜபம் செய்யற போது தபம் செய்கிற போது நீங்கள் அடையக்கூடிய சித்துகள் வெற்றிகள் இந்த சித்தர்கள் லெவல்ல ரொம்ப அபாரமான சித்தர்களா இருக்கிறாங்க பயங்கரமான ஆள்களா இருக்கிறாங்க அவர்கள்ல பாத்தா இவங்க தான் கடவுளோ அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரி எல்லாம் மகிமை காட்டக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சித்தர்களே இவர் சொல்றாரு இந்த சூரிய நாராயணன் வழிபட்டுத்தான் அந்த மகிமையை அடைகிறார்கள் அப்படின்னா இவனுடைய மகிமையை நான் சொல்லணுமா உங்களுக்கு பார்த்தா சாதாரணமா தெரியும் ஆனா அதுக்குள்ள எம்பெருமான் பிரத்யட்சமாக நமக்கு ஒளி காட்சி தருகிறான் அப்படிங்கிறார் மத்வாச்சாரியார் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமானுஜர் சங்கரர் மதுவர் அந்த மத்வாச்சாரியார் வந்து சின்ன பையனா இருந்தபோது அவருக்கு இயற்பெயர் வாசுதேவன் அவரு சின்ன வயசுல பையனா இருந்தபோது குஞ்சாருகிரிங்கிற இடத்துல அவங்களுக்கு வீடு அவங்க அம்மா வந்து திடீரெ வாசுதேவான் கூப்பிட்டா அம்மா கூப்பிட்ட உடனே கூப்பிட்டு முடியறதுக்குள்ள மறுச்சன அங்க இருப்பான ஓடி போய் நல்லபிள்ள ஆஞ்சநேயர்கழக்கம் உண்டு இப்ப அம்மா கூப்பிட்ட உடனே எதிர்வசனம் என்னென்ன வசனம் வரும் தெரியும் ஆமா உனக்கு கூப்பிடுறதுக்கு நேரங்காலமே கிடையாது மனுஷன் எப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்பதான் உனக்கு என் வரும் அப்ப வரையும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை தான் பாக்கிறான் வேகமா வந்தாரான் வர்றபோது என்ன ஆச்சுன்னா மணிபந்தாசுரன் ஒரு அசுரன் இந்த மணிபந்தாசுரன் யாரிடான்னா இவர் போன ஜென்மத்தில் மகாபாரத காலத்திலே பீமனாய் பிறந்திருந்த போது இவரோடு சண்டையிட்டு இந்த பீமனால் கொல்லப்பட்டவன் அந்த மணிபந்தாசுரன் பழைய வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்போ பாம்பா பிறந்து இந்த மதுவரை பழி வாங்க வந்திருக்கிறான் உடனே அந்த பாம்புடைய காலை சுற்றி அப்போ இவருக்கு இவங்க அம்மா கூப்பிட்றாங்களே சீக்கிரம் போகணுமேங்கிறதுக்காக முதல்ல உதரை பார்த்தார முடியல உடனே ஒரு கையினாலே வாழைப்பிடித்துக்கொண்டு இன்னொரு காலால இந்த தலையை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சாரான் நசிங்கி அந்த அசுரன் உடனே இறந்து போயிட்டான் அந்த அசுரனை அவர் கொன்ற இடத்துல இன்று கோவில் கட்டி இருக்கிறார்கள் குஞ்சாருங்கிரையிலே போனாங்க சேவிக்கலாம் இதெல்லாம் எப்படி அப்போ அவருக்கு வயசு என்ன தெரியுமா ஒன்பது பத்து வயசு தான் இருக்கும் அவர் இன்னும் வந்து பெரிய மகானா பெயர் எடுக்கல சாதாரண பையன்தான் இருந்தார் இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் ஆண்மச் செல்வங்கள் அதாவது கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறவன்லாம் பொருட்செல்வத்தில பெரிய ஆளா இருப்பான் ஆனா ஊர் உலகத்துக்கு அப்பாவி பைத்தியக்காரன் இளிச்ச பேர் வாங்கிட்டு சாமி கொண்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க இவனுக்கு ஒரு செல்வம் சேரும் அந்த செல்வமானது வேற எந்த செல்வத்தை விட உயர்ந்தது உலகத்தில் உள்ள பாக்கி எல்லா செல்வந்தர்களும் அவன் காலில வந்து விடுவார்கள் அப்படி ஒரு காலகட்டம் இருக்காது அருட்செல்வம் அந்த அருட்செல்வத்திலே நிறைந்தவர்கள் சித்தரிந்தப்படுகிறார்கள் இந்த மதுவாச்சாரியரை பத்தி இன்னொரு வரலா இருப்பாருங்க இதே குஞ்சார்கிரியில நான்கு தீர்த்தங்கள் புனித தீர்த்தங்கள் குளங்கள் ஒன்னு பரசு தீர்த்தம் இன்னொன்னு தனுசு தீர்த்தம் இன்னொன்னு கட தீர்த்தம் இன்னொன்னு பானதீர்த்தம் என்று நாலு தீர்த்தங்கள் இன்னைக்கு இருக்கு இந்த நாலு தீர்த்தங்களிலே இந்த மத்வாச்சாரியாருடைய அம்மா டெய்லி போய் குளிப்பாங்களா நாலுலயும் குளிப்பாங்களாம் நம்பர் ஒன்ல குளிச்சிட்டு நம்பர் டூல குளிச்சிட்டு நம்பர் த்ரீல குளிச்சிட்டு நம்பர் போர்ல குளிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அந்த தீர்த்தங்கள் மிகுந்த புனிதமானவை அந்த காலத்துல அவ்வளவு தூரம் ஆச்சார நஷ்டங்கள் உள்ளவங்கள கவனிக்கலாம் பெரிய மகான்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்களாக மணடக்கம் உள்ளவர்களாக விரதங்களை அனுஷ்டிப்பவர்களாக கஷ்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் சும்மா ஜாலியா சினிமா பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு மகனா ஒரு மகான் வந்து பிறக்குறது இல்லை மகான் யாருக்கு பிறக்கிறான்னா முக்கால் மகானா இருக்கிறவங்களுக்கு தான் முழு மகான் மகனா பிறக்குறான் அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நாலு குளத்திலையும் குளிக்காம ஒரு நாளும் சாப்பிட்டதில்லை ஏன்னா போச்சு இந்த அம்மாவுக்கு முதுமை வந்து விட்டது வயோதிகம் இங்கே நடந்து போய் குளிக்க முடியல படித்துறையில் பாசி வழுக்குது கீழே விழுந்தா உயிர் போயிடும் அதனால அந்த மதுவர் பார்த்தாராம் அம்மா எதுக்காக அந்த குளத்துக்காக அங்கே அவ்வளோ தரும் போறேன் நான் வந்து நம்ம வீட்டு கொல்லப்புறத்திலேயே ஒரு குளம் தோண்டி தர்றேன் அந்த குளத்தில் இந்த நாலு குளத்தினுடைய புனிதத்தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குளம் தோண்டி இதில் குடின்னு சொன்னாங்க அப்போ இவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் பொடிப்பையா இவன் வந்து அம்மா மேலே இறக்கத்தில் செய்கிறான் அந்த நாலு குளமும் பெரிய ரிஷிகள் புனிதமான குளம் என்று டிக்ளேர் பண்ணது இவர் இந்த வீட்டுக்குள்ள ஒரு குளம் தோண்டி அந்த நாலு புனிதங்க இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு மகான்கள் எப்பவுமே மக்கள் சந்தேகப்படும் போதுதான் மகிமகிழ்ச்சி செய்து காட்டுவார்கள் சும்மா தான் பெரிய மனுஷன் பேர் வாங்கணும் காசம் பாதிக்கணுங்கிறதுக்காக செய்யறது இல்லை இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணினார் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தை போய் அசைச்சார் அசைச்ச உடனே ஆலமரம் பெயர்ந்து விழுந்தது அதை கொண்டு வந்து ஒரு குழி தோண்டி அதை தலகா நட்டார் உள்ள பகுதி பூமிக்குள்ளேயும் வேறு உள்ள பகுதி பூமிக்கு வெளியிலையும் இருக்கும்படி நட்டார் நட்டுட்டு ஊர் ஜனங்களை கூப்பிட்டு நான் வெட்டின குளத்தில் இருக்கிற தண்ணி புனிதமாக இல்லையான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க இல்லையா பாருங்க இந்த தண்ணி என்னை மரத்துக்கு ஊத்துறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வெட்டின குளத்திலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து ஊற்றினாரான் ஊற்றினா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ஆலமரம் தழுத்து அதை வேற இருந்த பகுதியில் இலவிட்டு விழுது வந்து தலகீழ ஆலமரம் ஆகி போயிடுச்சு அதாவது பகுதி உள்ளேயும் வேற இருந்த பகுதி வெளியும் வைக்கப்பட்ட அந்த ஆலமரமானது வேறு எந்த பகுதி தலைப்பகுதியாக மாறி விழுதுகள் விட்டு ஆலமரமாகி விட்டது அந்த ஆலமரம் பெரும் புண்ணியம் என்று சொல்லுவார் அருட்சக்தி இப்போ இவர்கள் தான் சித்தர்கள் இப்படிப்பட்ட ஞானிகள் இவர்கள் என்ன பண்றாங்களா இவர்கள் தத்தா அர்காகா அர்க்கம் என்றால் இங்க வழிபாடு அதாவது அர்க்கம் என்றால் பெரியவர்களே மகான்களே தெய்வத்தை பார்க்குற போது ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போகிறோம் இல்லையா அதான் அரிய பொருளுங்கிறது பெருமாளுக்கு புஷ்பம் கொண்டு வரோம் சந்தனம் கொண்டு வரோம் பக்தி கொண்டு வரோம் இதெல்லாம் அரிய பொருள்கள் அது மாதிரி இந்த சித்தர்கள் சூரியநாராயணன் நோக்கி அரியமாக குறைஞ்சபட்சம் தீர்த்தமாவது எடுத்துவிட்டு வழிபடுகிறார்கள் அவர்கள் அன்றாடம் வழிபடுவதனாலே என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய சக்தி நாளுக்கு நாள் பெருகுகிறது அவர்களுடைய சித்தர்கள் என்ற தகுதி இன்னும் அதிகமாகி கொண்டு போகிறது அப்படிப்பட்ட அந்த பிரபாகரன் பிரபாகரன் பிரபான வெளிச்சம் கரன் செய்கிறவன் உற்பத்தி செய்கிறவன் வெளிச்சத்தை உற்பத்தி செய்கிறவன் பிரபாகரன் பிரபாகரன் பேருக்கு அதுதான் அர்த்தம் சூரியனுடைய பேர் தான் அது பாஸ்கரன் அப்படின்னாலும் சூரியனுடைய பேர் தான் பா அப்படின்னா வெளிச்சம் பாஸ்கரனா வெளிச்சத்தை உற்பத்தி செய்கிறவன் பாஸ்கரன் பிரபாகரன் தினகரன் தினம்னா நாலு டே ஒரு நாளை ஆரம்பித்து வைக்கிறவன் பகல் முழுக்க அவன் தான் அதிபதியாக இருக்கிறான் தினகரன் பாஸ்கரன் பிரபாகரன் எல்லாம் அவன் பேருதான் இந்த பிரபாகரனை இவர்கள் தொழுகிறார்களே அப்படிப்பட்ட உங்களை பாதுகாக்கட்டும் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் உங்களை காப்பாற்றட்டும் கிருணையாக கிரணையாக அந்த சூரிய கதிர்கள் சூரியன் காப்பாற்றட்டும்னா அவன் அங்கிருந்து இறங்கி வந்து உங்க வீட்டுக்குள்ளே வந்து காப்பாற்ற மாட்டான் அவன் இருப்பது அங்கே தன் கதிர்கள் மூலமாக உங்களுக்கு அருள் செய்யட்டும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறபோது நம்ம மேலே வெயில் படக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஏசி உட்காந்து ஜன்னல் வழியாக பார்த்து வழிபாடு பண்ணக்கூடாது நீங்கள் மொட்டமாடிக்கு வரணும் இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே வரணும் வந்து அந்த சூரியனுடைய அருள் கதிர மேலே படுற மாதிரி சூரிய வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த கதிர்கள் உடனடியாக அருள் சக்தி உள்ள உள்ளவையாக மாறுகிறது ஒரு பொருள் புனிதமானதா இல்லையாங்கிறது அனுபவத்தில் தான் பார்க்கணும் சூரியனுடைய ஒளி இந்த மாதிரி குஷ்ரோகத்தை போக்குமா இல்லையாங்கிறத அனுபவத்தில் என்னுடைய முன்னோர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் மேலராஜ வீதியில் ஸ்ரீ பிரதாப வீர ஆஞ்சநேயர் கோயில் ஒரு கோயில் இருக்கு அதை மூலயனும் கோவில்னு சொல்லுவாங்க இப்பவும் இருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோவிலை கட்டின காலத்தில் இந்த ஆஞ்சநேயருடைய மூல விக்கிரகத்தை செய்ய இருந்த சிற்பியின் கனவுலே ராமர் தோன்றி நீ செய்கிற ஆஞ்சநேயரை சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்ற ஆஞ்சநேயர் மாதிரி செய்ய அப்படின்னு உத்தரவு கொடுத்தார் ராமரே இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி இவர் வேற பிளான்ல இருந்தார் அவயஹஸ்தத்தத்தோட கதையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செய்யலான்ட்டு சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போகிற ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல பாக்குறீங்களே அந்த மாதிரி அவர் செய்தார் இந்த மாதிரி ராமர் சொன்னார் அதனால நான் வந்து செய்தேன்னு அவர் சொன்னபோது ஜனங்கள் நம்பல இவன் தன்னை மகானா காட்டிக்கணும்னு நினைக்கிறான் அதனால இப்படி ஒரு கயிறு திரிக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க அப்ப அவர் ஆஞ்சநேயரை வந்து அழுதார் இந்த மாதிரி ராமர் சொன்னார் கனவுங்கிறதுக்காக இப்படி செஞ்சேன் இப்போ ஊர் என்ன பரிகாசம் பண்ணுதே அப்படின்னு அப்போ அந்த அனுமார் சொன்னார் கவலைப்படாத நீ செய்தது சரிதான் என்று உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய காலம் இருக்கிறது அப்படி அந்த அனுமார் என்ன பண்ணிட்டார் மறுநாள் சரபோஜி மகாராஜாவுடைய கனவுல போய் தோன்றி மன்னா இந்த நாட்டிலே பல மக்களிடம் பழைய ஏற்றுச்சுவடிகள் பல நல்ல சாஸ்திரங்களையும் செய்திகளையும் தாங்கியதாக இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீ கலெக்ட் பண்ணி ஒரு நூலகம் நீ கட்ட வேண்டும் அந்த நூலகத்திலே இந்திய நாட்டு சாஸ்திரங்கள் அனைத்தும் இருக்கும் இதனை பணினியானா வித்யாதானம் என்ற மாபெரும் புண்ணியம் உன்னை வந்து சேரும் உனக்கு இம்மையிலும் மறுமையிலும் இறைவனுடைய அருள் இருக்கும் என்று இந்த சரஸ்வதி மகால கட்டச் சொன்னது இந்த அனுமார்தான் நீங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா சரபோஜி மகாராஜாவுடைய சரஸ்வதி மஹாலுன்னு ஒரு லைப்ரரி இருக்குது அங்கே போனீங்கன்னா பல ஏட்டைச்சுவடிகள் அந்த லைப்ரரின்ட்டு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பெட்டிஷன் கொடுத்து சார் நான் படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு தான் கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஏட்டைச்சுவடிகளை ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் படிப்பதற்கு எடுத்து கொடுக்குறார்கள் அதை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு மனுஷங்களுடைய முகத்தை பத்தி படம் வரைஞ்சு படம் வரைஞ்ச செய்திகள் அதில் எழுதப்பட்டிருக்கின்றன பூனை மாறி முகம் இருந்தா அவனுக்கு குணம் எப்படி இருக்கும் ஆடு மாறி கண் இருந்தா குணம் எப்படி இருக்கும் நாய் மாறி மூஞ்சி இருந்தா இப்படி குணம் இருக்கும் இதெல்லாம் படத்தோடு விளக்கப்பட்டிருக்கிறது எங்கேயும் கிடைக்காத அரிய ரேர் கலெக்ஷன்ஸ் வெளிநாட்டுக்காரர்களாம் வந்து மூக்கல விரல் வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சரஸ்வதி மொகால் கட்டப்பட்டது இந்த மூலையனுமார் கோவில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய உத்தரவினால்தான் இந்த மாதிரி மன்னர் வந்து என் கனவுல இந்த அனுமார் வந்து சொன்னார்ன்னு சொன்ன உடனே அந்த சரஸ்வதி மகால் கட்டப்பட்ட உடனே தஞ்சாவூர் மக்கள் போற அந்த கோயிலுக்கு வர முதல்ல இந்த சிற்பியை கேலி பண்ணினாங்க இந்த அனுமார் போய் கனவு இப்படி சொன்னாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு அப்போ அனுபவம் தானே வந்து எதையுமே நம்புறதுக்கு ஆதிகாரணமா இருக்கு அப்ப சாதாரண வெயில் உங்களுக்கு குஷ்டரோகத்தை எப்படி குணப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா மயூரகவி பாடியிருக்கிறாரே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ரோகங்களை அவர் தீர்க்க போய்தான் அப்படி பாடி இருக்கிறார் அதனால வெயில வெயிலாக நினைக்காம சூரிய நாராயணனுடைய கதிர்களாக நாம் நினைக்க வேண்டும் என்கிற ஒரு தத்துவத்தை இங்கே பார்க்குறோம் அதனால தான் சூரியனுடைய வெயிலில் ஒன்று கருக்கக்கூடாது மூக்கு செந்தக்கூடாது காரி தூக்கக்கூடாது சூரியனுக்கு எதிராக வந்து அமங்கலமான காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறது அதனால் வந்து இப்போது பல இடங்களில் டாய்லெட்டில் வந்து மேலே ஷீல்டு போடாமல் இருக்கான் அதாவது சீலிங் இல்லாமல் ஓப்பன் டாய்லெட்டாக இருக்கும் இவன் காசு ஒரு ரூபாய் வாங்குறான் சில இடங்களில் ரெண்டு ரூபா வாங்குறான் உள்ள போனா தண்ணி வசதியும் இருக்கிறது இல்லை நேர சூரியன் நோக்கி நம்ம நிக்க பண்ணிடுறான் அந்த மாதிரி பேசின்னு வச்சிருக்கான் பல இடங்களை நம்ம உள்ள போயிட்டு காசையும் குடுத்துட்டு காரியத்தை முடிக்காம வர்றாப்பு இது நமக்கு சரிப்படாதப்ப அடுத்த ஊரில் போய் பாத்துக்கலாம் ஏன்னா இந்த நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய பாபம்னு அதனால இந்த சூரியனுடைய ஒளியை பகவானுடைய அருட்கதிராக நினைக்க வேண்டும் என்று கிருணையாக அவனுடைய கதிர்கள் உங்களுக்கு நன்மை செய்யட்டும் என்று அந்த கருத்துல இங்கே சொல்றேன் சீக்கிரம் அம்ஹோ விகாத்தம் சீக்கிரம்னா விரைவிலே அம்ஹ அப்படின்னு சொன்ன பாவம் விகாத்தம் என்றால் துன்ப நீக்கம் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விரைவில் விடுபட வேணுங்கிற இப்ப சில பேர் வந்து சக்கரவியாதிக்கு மருந்து கொடுக்குறாங்க டாக்டர் இந்த கேப்சூல்ஸை நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தா இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே வந்தா எவ்வளவு நாள் கழிச்சு நமக்கு குணம் கிடைக்கும் சொன்னா எப்படி நீங்க சாகிற வரைக்கும் இதை போட வேண்டியிருக்கு நான் நினைக்கிறேன் சக்கர வியாதிக்கு மருந்து சாப்பிட்டா சாய்ந்திர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பேர் மருந்து இல்ல மருந்து என்பது நோயை குணப்படுத்தணும் இதுக்கு மேல நமக்கு வந்து அந்த நோய் வராதுங்கிற மாதிரி இருக்கணும் நம்ம சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை இருக்கிறாரு அவருடைய சிஷியர்களை ஒருத்தர் வேலூர் ராமமூர்த்தின்னு ஒரு சங்கீதம் வித்துவான் மதுர சோமவுடைய கிளாஸ்மேட் சங்கீதத்துல அவருக்கு சுகர் வந்துருச்சு டயபட்டிஸ் அப்ப ஒரு தடவை இந்த திண்டுக்கல் சிறுமலைக்கு அவர் வந்து கச்சேரிக்கு போயிருந்தார் அந்த கச்சேரியை கேட்கறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருந்தாராம் ஒரு வைத்தியர் மாதிரி ஒரு சித்தர் மாதிரி ஒரு முனிவர் அவருக்கு ஒரு மேலே பெரியமாயி போய் என்னப்பா உனக்கு வந்து சர்க்கரை வைத்தியம் இருக்கும் போல் இருக்கு முகமெல்லாம் வாட்டமாக இருக்கும் என் கூடபா அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு வேரை எடுத்து இதை மென்று முழுங்கு அப்படின்னா மென்னு சாப்பிட்டார் இனிமேல் உனக்கு இந்த வியாதி நாளைக்கு டெஸ்ட் பண்ணி மறுநாள் போய் பார்த்தா அவர் டயபெட்டிஸ் இல்லை ரொம்ப காலத்துக்கு இல்லை அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டா வேற விஷயம் அந்த மாதிரி மருந்து என்றால் ஒரு நோயை பரிபூர்ணமாக குணமாக்க வேண்டும் இது சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும் அடைய வேண்டும் துன்ப நீக்கம் உங்க மனசுல இந்த நோயினால் வந்து துன்பமா இருக்கலாம் அல்லது வேற வேற காரணமான துன்பமாயிருக்கலாம் எதுவாய் இருந்தால் விகாத்தம் என்றால் துன்பம் நீக்கம் என்ற அர்த்தம் மிருகண்டு முனிவர் இருந்தார் இந்த மிருகண்டு முனிவர் இமயமலையிலே தவம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவியார் மித்திரபதி அந்த காலத்துல முனிவர்களுடைய மனைவிகள் என்ன செய்வாங்கன்னா முனிவர் தவம் செய்த அந்த அம்மாவும் பக்கத்துல மரமா இருந்து நிழல் கொடுப்பாங்க இல்லாட்டி இந்த முனிவருக்கு வேண்டிய கைங்கிறிகள் சேவைகள் செய்வாங்க இவர் சாமி மும்பை ஆரம்பிச்சுட்டாரா நம்ம செகண்ட் ஷோக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்தது கிடையாது இவர் என்ன செய்வாரோ அதுக்கு அனுசரணையா தான் அவங்க இருப்பாங்க அப்போ இந்த மிருகண்டு முனிவர் தவம் செய்த போது இந்த மித்திரபதி அம்மையாரும் உடனே இருந்து அந்த அவருடைய தவத்துக்கு வேண்டிய உறுதுணையான உதவிகள் செய்து கொண்டிருந்தார் அப்ப என்ன ஆகி போச்சுன்னா திரிவிக்ரம அவதாரம் நடந்தது அதாவது மகாபலி சக்கரவர்த்தியின் தலையிலே வாமனநாய் வந்த பெருமாள் தன் பாதத்தை வைத்து அமுக்கி மூன்று உலகங்களையும் வளர்ந்தான் இந்த திருவிக்ரம் அவதாரத்தை எல்லாரும் பார்த்தாங்க ஆனா மிருகண்ட முனிவரும் பார்க்கல மித்ரவதியும் பார்க்கல ஏன்னா அவர்கள் தவத்தில் இருந்தார்கள் இமயமலையினுடைய குகைக்குள்ளே இருந்தார்கள் நடந்தது தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து வருஷத்துக்கு ஒருக்கா பதினஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தவத்துக்கு இன்டர்வல் விடுவாங்க பிரேக் பண்ணிட்டு வந்து ஏதோ ஒரு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தவத்தில் உட்காந்துருவாங்க அந்த மாதிரி வந்தபோது தம் மொத்த முனிவரிடம் பேசிய போது அவர்கள் சொன்னார்கள் நீ திருவிக்ரம அவதாரத்தை பாத்தியா அப்படின்னு இல்லையே பார்க்கலையே எப்போ நடந்தது என்ன செய்தின்னு அந்த கதையெல்லாம் சொன்னாங்க அடடா இப்ப பார்த்தா நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கணும் நான் உள்ள கோகில உட்காந்துட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வயிற்றுச்சுலாம் போயிச்சேன் உடனே என்ன பண்ணாரா அவர் மறுபடி தவம் பண்ணி பெருமாளை நோக்கு எனக்கு அவதாரத்தை மறுபடி காட்டணும் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரான் ஏன்பா என் திருவிக்கிரமாவதாரங்கிறது ஏன்னா ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ நினைச்சிக்கிட்டியா மறுபடி மறுபடி போட்டு காட்டுறதுக்கு அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக போட முடியாது நீ வந்து நெடுங்காலம் தவம் செய்ய வேண்டும் பிறகு இங்கே தெக்க திருக்கோவலூர் பக்கம் கிருஷ்ணாரண்யம்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு பழைய பேர் அங்கே போய் தவம் செய்து கொண்டிரு வேறு சில மகான்களுக்காக நான் இதை காட்ட வேண்டி வரும் அப்போ நீயும் வந்து அதை அந்த பாக்கியத்தை பெறலாம்னு சரிண்ணா அங்கேருந்து கால்நடையா வந்து அங்கங்கிருக்கிற திவிச்சேத்திரங்களை உட்காந்து தவம் செய்து திருக்கோவிலூருக்கு வர்றார் திருக்கோவிலூருக்கு வந்தா என்னைக்கு அந்த காட்சி கிடைக்குமோ தெரியாதே யாரோ வேற மகான்கள் வர போறாங்களாமே அவளுக்கு ஒரு காட்ட போறாருமே அந்த மகான்கள் யாருன்னு அட்ரெஸும் கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப வேதனையோட காத்திருக்கிறார் அப்போதான் புகைகை ஆழ்வார் வர்றார் புகைகை ஆழ்வார் வந்து இருட்டின நேரமா இந்த மிருகண்ட முனிவரும் மித்திரவதையும் உட்காந்து இருந்த இடத்துல ஐயா கொஞ்சம் மழையா இருக்கு இருட்டா இருக்கு நான் கொஞ்சம் இருக்க இடம் இருக்க மாட்டோடனே இடைகளில் விட விராண்டாவ காட்டுறார் இங்கே வந்து இருங்க அப்படின்ட்டு அடுத்தப்பல அங்கே பூதத்தாழ்வார் வந்து சேர்றார் அப்புறம் பேராழ்வார் வந்து சேர்றார் மூணு பேரும் வந்து ஒரு ஆள் படுக்கிற இடத்துல மூணு பேரும் வந்து குந்திக்கிட்டு அந்த நேரத்திலே நாலாவது ஆளா பெருமாள் வந்து நெருக்கி நின்றார் அப்போ இவர் விளக்கேற்றி ஞான விளக்கேற்றி பார்த்தா திருவிக்ரமதாரத்தை காட்டிங்க அப்போ மிருகண்டு முனிவரும் மித்திரவதையும் பார்த்து ஓஹோ இவர்கள்தான் அந்த மகான்களா இவர்களுக்கு தான் நான் உதவி செய்தேனா இதற்காகத்தான் அங்கிருந்து வந்தேனா என்று கண்டு ரசித்தாரான் இப்போ நமக்கு திருக்கோவரில் கிடைக்கிற இந்த திருவிக்ரமக்கார தரிசனமானது நம்ம ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம் கொஞ்சம் டிக்கெட் வாங்கினா போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஆனா இந்த காட்சிக்கு அவர்கள் எவ்வளவு தவம் கிடந்திருக்கிறார்கள் இந்த மிருகண்ட முனிவருக்கு அது பெரிய துன்பமாயிருந்தது என் துன்பம் நீங்காதா என்று அவர் தவித்த தவிப்பும் துடித்த துடிப்பும் அவர் அறிவார் அதை நீக்கிறதுக்கு அவர் எவ்வளவு காலமும் வந்து அவர் காக்க வச்சார் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா துன்பம் இருக்கும் உங்க மனசுக்குள்ள என்ன துன்பம் இருக்குமானாலும் அவர் என்ன சொல்றார் அமுஹோ விஹாத்தம் அந்த துன்பத்துக்கு காரணமான பாபமானது நீங்கும் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த குஷ்டரோக பாசுரத்தை முதல்ல சரியான உச்சரிப்போடு நீங்கள் படிக்க பழகிக்கொள்ள வேண்டும் உங்கள் நன்மைக்காக என்ன பண்ணுறாங்க அந்த தேவநாகிரி லிபிக்கு கீழே திராவிட லிப்பியில் போட்டிருக்காங்க திராவிட லிபின்னா தமிழ் எழுத்துல அதில் ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் மூணு ரெண்டு நாலுன்னு போட்டிருக்கும் அது என்னன்னா இப்போ கானாவுக்கு மேலே ரெண்டு போட்டிருந்தோம் ரெண்டாவது கானா காணாவுக்கு மேலே மூணு போட்டிருந்தால் மூணாவது கானா கா நாலாவது விட அப்படி உச்சரிக்கணும் நீங்க சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டாம் அடிப்படை தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபால இலவசமாக இந்தி சொல்லி தரான் அதாவது சின்ன சுப்ராய வீதி நினைக்கிறேன் அங்கே இந்தி பிரச்சார சபா இருக்கு அங்கே பிராத்தமிக்கு மட்டுமாவது படிங்க முதல் முதல் எக்ஸாமினேஷன் அதில் உங்களுக்கு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஏ மேஜ் ஹே ஏ கலம் ஹே ஏ புஸ்தக் ஹே ஏ அத்தியாபக் ஹே மேரானா சுரேஷ் ஹே இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த முதல் கானா ரெண்டாவது காணா மூணாவது காணா நாலாவது காணா உச்சரிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஹிந்தி படிக்க வேண்டாம் இதையாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த எழுத்து மேலே ரெண்டு மூணு நாலுன்னு போட்டிருக்காது என்னென்னு தெரியும் அந்த உச்சரிப்பின்படி இதை சொன்னிங்கன்னா இது ரொம்ப குணம் நம்ம பரம்பரையிலையே யாருக்கும் குஷ்டரோகமும் வராது எந்த ரோகமும் வராது எந்த துன்பமும் வராது அப்படிப்பட்ட ஒரு அருமையான இது அந்த புஸ்தகத்தினுடைய ரீஎடிஷன் வந்து இப்போ ஏறக்குறைய அரைவாசி முக்காவாசி பிரிண்ட் ஆகிடுச்சான் அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் கிடைக்குமா முதல் விச ஏமாந்தவர்கள் இந்த முறை ஏமாற வேண்டாம் பத்து ரூபாய்தான் அவற்றை பணத்தை கொடுத்து முன்கூட்டி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன் மறுபடியும் எல்லோருக்கும் கிடைக்குங்க எல்லோரும் கையிலையும் புஸ்தகம் இருந்தால் நான் பாடு கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பே மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க புஸ்தகம் கையில் இருந்தால் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரியும் இல்லையா எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் பிரயோஜனமாகவும் அந்த வாய்ப்பை நடுவ விட வேண்டாம் ஒரு முறை படித்து விடுகிறேன் ஷீர்ண கிரான அங்கிரி பாணின் பிரணவிகி அபகணைகி கர்கர அவ்வக்த தீர்காகிராதான அகௌகை புனரபி கடயத்தியேக்க உல்லாக என்ன யர்மாசோஸ்தோ அந்தகுண கன கிருணா நின நிர்வின விருத்தே தத்தார்காஹ சித்த சங்கை விததது கிருணய சீகிரம் அம்ஹோவிகாத்தம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லி பழகுங்க இந்த அளவில் இன்றைய உபயதாரர்களான திருமதி விஜயலட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் திரு வி ராமன் அவர்களுக்கும் திருமதி மல்லிகா மோகன் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாக இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு சின்ன அறிவிப்புங்க வர இருபத்தி மூணாம் தேதி இந்த கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்குது அதனால் வர இருபதாம் தேதியை விட நாம் இங்கே முடிச்சுக்கிறோம் அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் எல்லா உபன்யாசங்களும் முத்துமாரியம்மன் கோவிலில் தான் நடக்கும் இங்கே பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்குது அதனால் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வர தானும் இங்கே நடக்கும் அதுக்கு பிறகு பத்து நாள் முத்துமாரியம்மன் கோவிலில் நடக்கும் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சிலகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை ராமர் சகசரநாமம் அங்கே முத்துமாரியம்மன் கோவிலில் நடக்கும் புதன்கிழமை அடுத்த சூரிய சதகம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடக்கும் அங்கே சந்திக்கலாம் ஜெயஸ்ரீமன் நாராயணன்